اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد يا عباد الله فاني اوصيكم نفسي اولا بتقوى الله وعذيركم يوما عبوسا قمررا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليالي العشر وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون عن ابي بن عباس رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال ما من ايام العمل الصالح فيها احب الى الله من هذه الايام يعني ايام العشر قالوا يا رسول الله وللجهاد في سبيل الله البخاري أو كما قال صلى الله عليه وسلم புகல்கள் அனைத்தும் அல்லாவுக்கு சொந்தம் அல் அஹமதுல சலாத்தும் சலாமும் இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டி தர வந்த உத்தம தூதர் சர்தாரி அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாப்கள் வரக்கூடிய முஸ்லிமான முக்மீனான அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக புனிதமான ஹும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாவுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே அல்லாஹு எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எவைகளில் இருந்து அந்த ரம்பு நம்மை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவைகளிருந்து தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் நான் தப்புவாவை கொண்டு வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் பேரன்புமிக்க அல்லாவுடைய நல்லடியார்களே நாம் ஒரு உயர்தரமான ஒரு மாதத்தில் கால் பதித்திருக்கின்றோம் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் இதை குரானில் சிறப்புகளை சொல்லி இருக்கின்றான் இதே போன்று போன்றுல்லு அலி வசல்லம் அவர்களும் ஹதீஸ்களில் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள் இந்த மாதம் இருக்கின்றதே தியாகத்தினுடைய மாதம் யாருக்கெல்லாம் பாக்கியங்கள் கிடைத்து அந்த அவர்கள் ஒரு புறம் ஒரு விதத்தில் நன்மை அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லா மிகப்பெரிய கூலிகளை வைத்திருக்கின்றான் என்பதை அதிகளில் பார்க்க முடியும் கண்ணியமான அல்லாவுடைய நல்லடியார்களே யாருக்கெல்லாம் இந்த மாதத்தில் அஜு செய்ய கிடைக்கவில்லையோ அந்த பாக்கியம் யாருக்கு இன்றைய காலத்தில் கிடைக்கவில்லையோ அவர்களை அல்லாஹால கைவிடவில்லை அவர்களுக்கும் பல அமல்களை அல்லாவுடைய தூதர் மூலமாக அல்லா எமக்கு காட்டி தந்திருக்கின்றான் கண்ணியமானவர்களே குரானில் சிறப்பை பற்றி கூறும் பொழுது முதலாவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் முதலாவது அல்லா சத்தியம் என்று சொல்லுகின்றான் அலிகாலையின் மீது சத்தியமாக அடுத்ததாக சொல்லுகின்றான்லையால இந்த பத்து இரவுகளின் மீது சத்தியமாக இந்த பத்து இரவு இருக்கிறதே துல்ஹ் மாதத்தினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் ஒன்றில் இருந்து அந்த குர்பானியுடைய நாள் பெருநாளுடைய நாள் வரைக்கும் எல்லாம் மிகப்பெரிய நன்மைகளை அல்ல வைத்திருக்கின்றான் ஏன் இந்த மாதம் இருக்கின்றதே ஒரு தியாகத்தினுடைய மாதம் ஒரு குடும்பம் செய்த தியாகம் அந்த தியாகத்தினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த அஜ்மாதத்தில் செய்யக்கூடிய அமால்கள் அது அப்படியே தொடர்ந்து இந்த அமல்கள் செய்யப்படுகிறது கண்ணியமான அல்லாஹுடைய நல்லேல்லு அலை அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் ஏனைய காலங்களில் செய்யக்கூடிய அமால்களை காட்டியும் பிறை பத்து நாட்களில் ஒன்றில் இருந்து பத்து வரைக்கும் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவுக்கு அவ்வளவு விருப்பமானதாக இருக்கின்றது அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் சூழ் அல்லா அல்லாவுடைய பாதையில் செய்வதை விட சொன்ன சல்லு அலை அல்லாவுடைய அமல் செய்வது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது என்றாலும் ஒரு மனிதர் அல்லாவுடைய பொருளை எடுத்துக்கொண்டு போய் உயிர்த்தியாக செய்து திரும்பி வராமல் அப்படியே ஷகிதாகி விடுகிறார் இந்த மனிதரை தவிர என்பதாக சல்ல அலாஹு அலை அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதர் ஜிஹாதுக்கு செல்கிறார் போர்க்கலத்துக்கு செல்கிறார் சென்றி அவர் மூத்தாகாமல் திரும்பி வருகிறார் இதை காட்டியும் இந்த மாதத்தினுடைய பத்து நாட்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு எல்லாம் கூலியை வைத்திருக்கின்றான் கண்ணியமான அல்லாவுடைய நல்லே அருமையானவர்களே எப்பொழுது மனிதர்கள் ஒரு பொருளினுடைய அதனுடைய லாபத்தை கருதுவார்களோ விளங்குவார்களோ அதன் பக்கம் அதில் அதை அடைவதில் அவர்கள் முயற்சி செய்வார்கள் அதை தேடுவதில் அவர்கள் முயற்சி செய்வார்கள் ரமலான் உடைய மாதத்தை எடுத்து பாருங்கள் ரமலான் நோம்பு பிடிப்பதை பரவலாக ஆக்கியிருக்கின்றான் அதனுடைய கடைசி பத்து சிறந்த இரவுகளாக இருக்கின்றது அந்த இரவுகளில் ஒற்றைப்படையான இரவுகளில் கதிரடைய இரவை தேடுங்கள் என்பதாக சல்லாஹூ அலை அவர்கள் சொன்னார்கள் ஆனால் துல் மாதத்தினுடைய கடைசி பகுதியை ஏனென்றால் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த பனிரண்டு மாதங்களிலும் அல்லாஹ் சங்கையான நான்கு மாதங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் சங்கையான நான்கு மாதங்கள் அது எந்த மாதம் மொஹர்ரமுடைய மாதம் மாதம் மாதம் அடுத்ததாக நானும் நீங்களும் இருக்கக்கூடிய இந்த துல் அஜ் மாதத்தை அல்லாஹு தாலா சிறந்த மாதமாக ஆக்கினான் பனிரெண்டு மாதங்களில் அல்லாஹ் இந்த துல் அஜ் மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ் அந்த ஆரம்ப பத்தை அல்லாஹு தாலா மிக சிறப்புக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் கண்ணியமான அல்லாவுடைய நல்ல அந்த அளவுக்கு இந்த மாதம் மிகவும் அல்லாவிடம் ஏற்றுக் கொள்ளப்பட்டது இந்த மாதத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை வைத்திருக்கின்றான் அரை அவர்கள் சொன்னார்கள் நாட்களில் அல்லாஹு தாலாவிடத்தில் கண்ணியமான நாட்கள் கண்ணியமான நாட்கள் அது மாத்திரம் அல்ல அமல் செய்வதிலும்ருப்பமான நாட்கள்ே இந்த ஆரம்ப பத்தில் நாம் அதிக அதிகமாக அமல் செய்ய வேண்டும் அலை அவர்கள் சொன்னார்கள் இந்த நாளை நீங்கள் அடைந்தால் இந்த நாளை நீங்கள் அடைந்தால் நீங்கள் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகின்றான் இந்த பத்து நாட்களில் அவ்வளவு மிகவும் சிறந்த அமல்களை ஒவ்வொரு ஆதமுடைய மகனும் செய்ய வேண்டும் ஆதமுடைய மக்கள் அமல்களை விட்டு தூரமாக கூடாது ரமலானை தந்த அல்லா ரமலானுக்கு பிறகும் அல்லாஹ் இந்த அடியார்கள் பாவத்தில் விழக்கூடாது பாவமான காரியங்களில் இவர்கள் ஈடுபடக்கூடாது அல்லாவின் பக்கம் நெருங்க வேண்டும் அமால்களின் மூலமாக இவர்கள் தொடர்ந்து இந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மாறி மாறி அமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லா தந்திருக்கின்றான் கண்ணியமான அல்லாவுடைய நல்ல இந்த மாதம் ஒரு முபாரக்கான மாதம் அருள் நிறைந்த மாதம் அருள் நிறைந்தோ தியாகம் செய்து இமாதம் செய்வார்கள் கால்கள் வீங்கும் அளவுக்கு அதற்கு சாரதியு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அருமை நாயம் செல்லல்லாஹூ அலைவசல்ல அவருடைய இரவு கால வணக்கங்களை நான் பார்த்தேன் எிமா நபி அவருடைய தூதரே நீங்கள் ஏன் இப்படி அமல் செய்கிறீர்கள் ஏன் கஷ்டப்பட்டு அமல் செய்கிறீர்கள் அப்பொழுது அலை வசல்ல சொன்னார்கள் அபலா அபு அபுதன் நான் அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க கூடாதா முன்பின் செய்கிறார் அடைந்தும் இந்த மாதத்தில் அமல் செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தொழுகைகளை உரிய நேரத்தில் நிறைவேற்றுகின்றோமா வரலான தொழுகைகளை சுண்ணத்தான வணக்கங்களை நபிலான இபாதத்துக்களை செய்யக்கூடியவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அலை வசல்ல அதிக அதிகமாக சிக்கல்கள் செய்யுங்கள் அதிக அதிகமாக ஓதுங்கள் அதிக நீங்கள் அல்லாவை புகழுங்கள் ஏனென்றால் இந்த மாதம் உங்களுக்கு கிடைத்த மிக ஒரு அருள் நிறைந்த மாதம் என்பதாக சல்ல அல்ல அலை அவர்கள் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே ஒவ்வொரு மனிதனும் விளங்க வேண்டும் இந்த நாட்களில் அதிகமாக செய்ய அமல்களை நபி அவர்கள் பட்டியலிட்டு காட்டினார்கள் அதில் நான்கு அமல்களுக்கு இந்த துல்ஹ் மாதத்தினுடைய ஒன்றில் இருந்து பிற பத்து வரைக்கும் முதலாவது அதிக அதிகமாக இவர்கள் தற்பீர்கள் சொல்ல வேண்டும் அதிக அதிகமாக ஏ ஏன் மனிதனுக்கு எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு அவர்கள் என்பதை அவர் அடிக்கடி சொல்ல வேண்டும் கண்ணியமானவர்களே இரண்டாவது அமல் அவர் யார் யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ அவர்கள் பொறுப்பானிக்காக தயாராக வேண்டும் அல்லா தன்னுடைய புறத்தில் இருந்து அவனுடைய அருளில் இருந்து இந்த குர்பானியுடைய அல்லா ஏற்பாடு செய்திருக்கின்றான் அந்த குர்பானிக்காக வேண்டி இவர் தயாராகும் பொழுது அகற்ற கூடாது எப்பொழுதும் நீயத்து வைக்கிறாரோ அன்றில் இருந்து இவர் தன்னுடைய இந்த விடயங்களை இவர் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதாவது முடிகளை இவர் களைய கூடாது நகங்களை வெட்டக்கூடாது ஏன் இவரிடத்தில் ஒரு பக்குவம் வர வேண்டும் கண்ணியமானவர்கள செய்கிறார்கள் ஏன் அல்ல நெருங்க வேண்டும் அல்லாவை அடைய வேண்டும் அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் இதே பயன்பாடு இதே சந்தர்ப்பத்தை அல்லா உங்களுக்கு வசதி இல்லையா அஜிக்கு செல்லவில்லையா நீங்களும் தயாராகும் பொழுது நீங்களும் உங்களிடத்தில் பக்குவம் வர வேண்டும் ஒரு பேணுதல் வர வேண்டும் நீங்கள் அல்லாவை நெருங்கக்கூடியவர்களாக வரக்கூடிய வியாழக்கிழமை அரபாவுடைய நாள் அரபாவுடைய நாள் எவ்வளவு சிறந்த நாள் தான் அந்த அரபாவுடைய நாள் சல்லு அலை அவர்கள் சொன்னார்கள் அதற்கு ஆயிஷாவுடைய அறிவிப்பு வருகிறது மா மின் அதிகமான மக்களை அல்லாஹ் நரகத்தில் இருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு நாள் இருக்கும் என்றால் அரபாவுடைய நாள் தான் அரபாவுடைய நாள் அந்த நாள் எப்படி மக்கள் இருப்பார்கள் அல்லோல கல்லோலப்பட்டிருப்பார்கள் அந்த அரப்பாவுடைய மைதானத்தில் ஒன்று கூடுவார்கள் அல்லாவிடம் தன்னுடைய தவறுகள் தப்புகளை முன்வைத்து அல்லாவிடம் இறங்குவார்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் அன்புள்ளவன் அந்த கருணையாளன் இந்த அடியாறுகளுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கிக் இருக்கின்றான் வழங்கிக் இருக்கின்றான் உங்களுக்கு அரப்பாவுடைய மைதானம் கிடைக்கவில்லையா வீட்டில் இருந்து இந்த பாவத்தை எல்லாம் ரெண்டு வருடத்துடைய தவறுகளுக்கு குற்ற பரிகாரங்களுக்கு இந்த அரபாவுடைய நோன்பு காரணமாக இருக்கின்றது மாஷா அல்லா சில பேர் பிற ஒன்றில் இருந்து ஒன்பது வரைக்கும் நோபு பிடிக்கிறார்கள் ஒன்றில் இருந்து நோபு வர ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் நோபு பிடிக்கிறார்கள் கண்ணியமானவர்களே ஏன் அல்லாவை நெருங்க வேண்டும் அவர்களுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் இன்று நாம் முயற்சி செய்கிறோம் அடைவதற்கு முயற்சி செய்கின்றோம் அடைவதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம் இதே போன்று நானும் நீங்களும் இந்த துல்ஹ் மாதத்தில் அமல் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாவுடைய பொருத்தம் இருக்கின்றதே அது அனைவருக்கும் கிடைக்க அவர்களுடைய அமல்களை பொறுத்தல்லாம் அவனுடைய பொருத்தத்தை கண்ணியல்ல அவனுடைய தூதரும் கண்ணியப்படுத்திருக்கிறார்கள் அரபாவுடைய நாள் வருகின்றது அந்த நோன்பை ஏந்தி அளவு யாருமே விடாமல் அனைவரும் பிடிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அவ்வளவு முக்கியம் வாய்ந்த நாள் தான் அந்த நாள் சொன்னார்கள் நாள் வருகின்றது இந்த நாளையில் இது மாதத்தினுடைய ஆரம்ப நாட்கள் இருக்கிறது இந்த நாளையில் யார் தன்னுடைய வாயை தன்னுடைய பார்வையை தன்னுடைய செவியை பாதுகாத்துக் கொள்வார்களோ அறாமில் இருந்து அராமை பேசாமல் அராத்தை கேட்காமல் அராத்தை பார்த்தாமல் அடுத்தவர்களுக்கு தன்னால் எந்த ஒரு இடையூறும் அநியாயமும் குல்மும் நடத்தாமல் யார் தன்னை பாதுகாத்துக் கொள்வார்களோ அல்லாவுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அல்லா குற்றங்களை மன்னிக்கின்றான் அல்லாவுடைய தவறுகளை மன்னிக்கின்றான் கண்ணியமானவர்களே தன்னுடைய காதை பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய கண்ணை பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் இன்று எவ்வளவு புறம் பேசுகின்றோம் எவ்வளவு அடுத்தவருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ந்து தேடி அவர்களுடைய குறைகளை பகிரங்கப்படுத்துகின்றோம் அறாம விடயங்களை எத்தனையோ விடயங்களை காதால் கேட்கின்றோம் அது மியூசிக்காக இருக்கலாம் பாட்டாக இருக்கலாம் சினிமாவாக இருக்கலாம் அல்லாவுக்கு வெறுப்பானிய அதிகமானவர்கள் செய்கின்றோம் கண்ணியமானவர்களே இதில் இருந்து தவிர அடைந்தால் நாம் எப்படி அதை கண்ணியப்படுத்துகின்றோமோ அதே போன்று இந்த மாதத்தையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அலை அவர்கள் திரும்ப ஒரு ஹதினார்கள் மாமீன் அல் அமலு சா நல்லமல்கள் செய்யக்கூடிய அல்லாவுக்கும் மிகவும் விருப்பத்துக்குரியவர்களே நான்காவது யாரெல்லாம் பெருநாளுடைய நாளை அடைகிறார்களோ அந்த நாளை அடைந்தது பிறகு அவர் முதலாவது செய்ய வேண்டிய அமல் தொழுகை தொழுகைக்காக வேண்டிய அவர் தயாராக வேண்டும் அதன் பிறகு அவர் தன்னுடையாணி குருபானி கொடுக்க வேண்டும் வேண்டி தயாராகவில்லையோ அவர் தொழும் இடத்துக்கு வரவே கூடாது என்பதாக சொன்னார்கள் கண்ணியமானவர்களை நிறைய சம்பாதிக்கின்றோம் முழு வருடம் சம்பாதிக்கின்றோம் அந்த ஒரு வருடம் சம்பாதித்ததில் ஒரே நாளை வேண்டி நாம் நம்முடைய பணத்தில் இருந்த ஒரு பகுதியை இந்த குர்பானிக்காக வேண்டி கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியமானவர்களே அல்ல நம்முடைய தாய் தந்தையர்களை மதிக்க வேண்டும் அத்தம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உறவினர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் எப்படி மாதமோ இதே போன்ற மாதம் அதிக அதிகமாக செய்யக்கூடிய மாதம் எனவே வந்து அல்லா நம் அனைவருக்கும் இந்த துல்ஹ் மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரை